வாடாத மலர்மே வாடிடும் நிலை கண்டு வாடாத மலர்மேனி வாடிடும் நிலை கண்டு வையகமே சோகத்திலே மூழ்கியதே வாஞ்சை நபி பிரிவெண்ணி ஏங்கியதே ஏங்கியதே வாடாத மலர் மேனி நிலை கண்டு வாடாத மலர்மேனி வாடிடும் நிலை கண்டு தொழும் நேரம் பாங்கோசை ஒழிக்கின்றதே நம் பெருமானார் ஒது செய்ய முயன்றார்களே பெருமானார் தடுமாறவே தலை வலியோடு பெருமானார் தடுமாறவே பெரும் மயக்கங்கள் தனை தாக்க நபி வேழவே பக்கரின் பின்னில் நின்று தொழுதிடுவீர்கள் என்றார் ஹக்கனின் வேதம் ஓதினால் சித்தி கழுதிடுவேனே வாடாத மலர்மேனி வாடிடும் நிலைக் கண்டு வாடாத மலர்மே வாடிடும் நிலை கண்டு இரு தோழர் தோள் மீது கரம் தாங்கியே மலர் போன்ற நபி பாதம் தரை மோதியே அமர்ந்தேதான் தொழுதார்கள் இறை ஜோதியே அமர்ந்தேதான் தொழுதார்கள் இறை ஜோதியே இதைக் கண்ட சகாபாக்கள் கண்ணீரிலே உலகம் நிரந்தரம் மூழ்கிடுதல் பெரும் தொல்லை இறைமேல் வைத்திடு நேசம் என செய்தார் உபதேசம் வாடாத மலர்மேனி வாடிடும் நிலை கண்டு வாடாத மலமமேனி வாடிடும் நிலை கண்டு பாத்திமா நாயகத்தை அழைத்தார்களே நெருங்கியது என் மரணம் என்றார்களே பாத்திமானகத்தை அழைத்தார்களே நெருங்கியது என் மரணம் என்றார்களே அதை கேட்டு பாத்திமா அழுதார்களே அதை கேட்டு பாத்திமா அழுதார்களே எனக்கடுத்து உன் மரணம் என்றார்களே அண்ணலர் மரணம் என்று சொன்னதும் கண்ணீர் பொழிந்தார் தன் மரணம் வரும் என்று சொன்னதும் புன்னகை போரிந்தார் அன்னலர் மரணம் என்று சொன்னதும் கண்ணீர் பொழிந்தார் தன் வரும் என்று சொன்னதும் புன்னகை பூரிந்தார் வாடாத மலர் மேனி வாடிடும் நிலை கண்டு வாடாத மலர் மேனி வாடிடும் நிலை கண்டு ஆயிசான் மடிசாய்கிறார் முகம் கண்டு கண்ணீரை தான் பொழுகின்றார் ஆயிசா அன்னையும் மடிசாகிறார் முகம் கண்டு கண்ணீரை தான் பொழுகின்றார் இமைக்காமல் மிஷுவாக்கை நபி பார்க்கவே இமைக்காமல் மிஷுவாக்கை நபி பார்க்கவே இதை கண்ட ஆயிஷா அதை வாங்கவே இதை கண்ட ஆயிஷா அதை வாங்கவே அன்னையரின் உமிழ் நீரை மிசுவாக்கின் மீதாக்கி நபிகளின் சொவ்விதழ் நோக்கி தடவினார் ஆயிஷா வாடாத மலர்மேனி வாடிடும் நிலை கண்டு வாடாத மலர்மேனி வாடிடும் நிலை கண்டு இறை பிரிந்தார்கள் எனக்கூரவே கூறவே பிரிந்தார்கள் என கூறவே சாபாக்கள் ஒரு கூட்டம் மறுத்தார்களே மகமூதர் மரணித்தார் போர்களைய மகமூதர் மரணித்தார் என்போர்களையே உமர் சிரம் எடுப்பேன் என்றார்களே அபுபக்கரிடம் செய்திகளும் சென்றிட விரைந்தே வந்தார்கள் பெருமானாரை முத்தமிட்டு கண்ணீர் மழையில் நனைந்தார்கள் அபுபக்கரிடம் செய்திகளும் சென்றிட விரைந்தே வந்தார்கள் பெருமானாரை முத்தமிட்டு கண்ணீர் மழையில் நனைந்தார்கள் வாடாத மலர்மேனி வாடிடும் நிலை வாடாத மலர்மேனி வாடிடும் நிலை கண்டு தூதே மறை தந்த பெருமானாரே மரணி துண்ணறு மனங்கள் கமழ்கின்றிரே அபுபக்கர் சித்திக்கும் இதை கூறவே அபுபக்கர் சித்திக்கும் இதை கூறவே இதைக் கேட்டையில் கண்ணீரிலே இருலோகத்தின் ஜோதி அணைந்தது என்று கூறி அகிலமே சோகமாகி ஆனது கண்ணீர் மூழ்கி இருலோகத்தின் ஜோதி அணைந்தது என்று கூறி அகிலமே சோகமாகி ஆனது கண்ணீர் மூழ்கி